விதா. அழைப்பு பணிகள் நிறைவுற்றன இறை உலகின் முன் வைக்கப்பட்டது முகம் வணக்கத்திற்குரியன் அல்லாஹ் வை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது புதிய சமூகம் செம்மையாக அமைந்தது இந்த தருணத்தில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உள்மனம் தாம் உலகில் இருக்கும் காலங்கள் சொற்புமே என்ற மெல்லிய ஒளிக்கிற்ற ஒழித்துக் கொண்டிருந்தது ஆம் அவ்வாறுதான் நபி சொல்லி வசலம் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு எமன் தேசத்துக்கு முகாததியொல்லாக அன்பு அவர்களை அனுப்பும் கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம் அநேகமாக இந்த ஆண்டிற்கு பின் என்னை சந்திக்க மாட்டாய் முகாதே இந்த பள்ளிக்கும் எனது மன்னரைக்கும் அருகில்தான் நீ செல்வாய்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 அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சத்த நபி சொல்லல்லா ஹலைவசலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நபி சொல்லல்லா ஹலைவசலம் அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் தூதுத்துவத்தை முழுமையாக எடுத்து சொன்னார்கள் சமுதாயத்திற்கு நன்மையை விரும்பினார்கள் என்ற வாக்கை மக்களிடமிருந்து நபி சொல்லலாஹ் அலைவாசலம் வாங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹுவின் இந்த விருப்பத்திற்கு ஏற்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்லவிருக்கிறேன் என நபி சொல்லல்லா ஹலை அறிவித்தார்கள்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 அவர்களின் உடலிலும் தடவினார்கள் அந்த நறுமணத்தின் மினுமினு நபி அவர்களின் தலை வகிடுகளிலும் தாடியிலும் காணப்பட்டது அந்த நறுமணத்தை அவர்கள் அகற்றவில்லை பின்னர் வேறொரு கைதியையும் போர்வையினையும் அணிந்து கொண்டு லுகுரை ரெண்டு ரக்காத்தாக தொழுதார்கள் தொழுத இடத்திலிருந்தே ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக நீயத் எண்ணம் செய்து கொண்டு கல்வியா கூறினார்கள்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 ஷயி செய்தார்கள் ஆனால் இஹ்ராமை களையவில்லை ஏனென்றால் நபி சொல்லல்லாஹ் அலிவாசலம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றுவதற்காக தங்களுடன் குர்பானி பிராணியையும் அழைத்து வந்திருந்தார்கள் தவாப்பையும் சையையும் முடித்து கொண்டு காபாவிலிருந்து புறப்பட்டு மக்காவின் மேட்டு பகுதியில் உள்ள ஹஜூன் என்ற இடத்தில் தங்கினார்கள் தவாப் செய்வதற்காக மீண்டும் நபி சொல்லலாஹ் அலிவாசலம் அவர்கள் காபா வரவில்லை பிற எட்டு வரை அங்கேயே தங்கிவிட்டார்கள் தன்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வராத தோழர்களை உம்ரா முடித்துக் கொண்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள் அதற்கு தோழர்கள் தயங்கினார்கள் பார்த்து நபி சொல்லலா ஹலேஹி வசல்லம் நான் மீண்டும் ஒருமுறை இதுபோன்ற பயணத்தை நாடினால் என்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வரமாட்டேன் என்னுடன் இப்போது குர்பானி பிராணி இல்லை என்றால் நானும் இஹ்ராமை கலைந்திருப்பேன் என்று கூறினார்கள் என்றுமே இருந்திராத அளவிற்கு மாபெரும் கூட்டத்தால் அன்று சங்கைமிகு மக்காவின் புனித பள்ளிவாசல் நிரம்பி அங்கு கூடி இருந்தோரின் உள்ளட்சமும் வணக்க வழிபாடுகளும் அவர்களின் உணர்வுகள் முழுமையடைந்திருந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன மாபெரும் நிலையாகும் அரபுலகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அங்கே குழுமியிருந்தார்கள் இறை தூதர் முகமது சல்லா ஹலிவசலம் அவர்கள் அங்கு வந்திருந்த அனைவரையும் துல்ஹ் பிற எட்டின் நடுப்பகலுக்கு பிறகு மக்காவிலிருந்து மினாவிற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு லுகர் அசர் மஹ்ரீப் இஷா சுபு ஆகிய தொழுகைகளை முடித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு தோழர்களுடன் அரபா நோக்கிப் புறப்பட்டார்கள் அங்கு நமீரா பள்ளத்தாக்கில் நபியவர்களுக்காக கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது அதில் சூரியன் உச்சி பொழுதை கடக்கும் வரை தங்கியிருந்தார்கள் அதன் பிறகு தமது கஸ்வா ஒட்டகத்தை தயார்படுத்த கூறி அதில் பயணித்து பத்னுவாதி என்னும் பகுதிக்கு வந்தார்கள் அமைதி காத்த நிலையில் அந்த மக்கள் நபி சொல்லொல்லாக அலைவசலம் அவர்களை பார்த்தபடி நிற்க அதே இடத்தில் தமது ஒட்டகத்தின் மீது நபியவர்கள் ஒரு சொற்பொழிவாற்றினார்கள்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 உங்களில் அதிகம் இரையச்சம் உள்ளவர்தான் ஓ மக்களே அல்லாகவே அஞ்சிக் கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹுவின் நூலை கொண்டு உங்களை வழி அதை உங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் ஓ மக்களே இந்த துல்ஹ் மாதமும் இந்த துல்ஹ் ஒன்பதாம் நாளும்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 அதற்கு நபி அவர்கள் ஆம் அதுதான் நமது செல்வங்களில் மிகச் சிறந்தது என்றார்கள் இரவலாக வாங்கப்பட்ட பொருட்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் பாலை கொண்டு பயன்பெற கொடுக்கப்பட்ட அவற்றின் பயன்பாடு தீர்ந்தவுடன் அவற்றின் உரிமையாளரிடமே திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இழப்பீடுகளை நிறைவேற்ற தலைவனே பொறுப்பாளன் மக்களே கவனியுங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்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 அல்லாஹ தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி அல்லாஹு தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆகுமாக்கிக் கொள்வதற்காகத்தான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக காலம் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ படைத்த அன்றிருந்தை போன்றே இப்போதும் சுற்றி வருகின்றது அல்லாகுவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாகும் இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹு படைத்த அன்று அவனது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரியன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 ஒவ்வொரு இறை தூதரின் பிரார்த்தனையும் இந்த உலகிலேயே முடிந்துவிட்டன என் பிரார்த்தனையை தவிர நான் அதை மறுமை நாளுக்காக என் இறைவனிடம் சேமித்து வைத்திருக்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் மறுமை நாளில் இறை தூதர்கள் தங்களது அதிகமாக இருப்பதைக் கொண்டு அடைவார்கள் அப்போது என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் நான் உங்களுக்காக கவுசர் நீர் தடாகத்திற்கு அருகில் உட்கார்ந்திருப்பேன்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 அதற்கு அந்த மக்கள் நீங்கள் மார்க்க போதனைகள் அனைத்தையும் எங்களிடம் தெரிவித்து விட்டீர்கள் உங்களது தூதுத்துவ பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியம் அளிப்போம் என்றார்கள் உடனே அல்லாஹுவின் தூதர் சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வாணை நோக்கி உயர்த்தி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 நபி சொல்லாஹ் அலேவசலம் அவர்களின் கட்டளை கிணங்க பிலால் ரஜியுல்லாஹ் வன்கு பாங்கு கூறி பிறகு காமத் கூறினார்கள் நபி சொல்லலாஹ் அலேவா மக்களுக்கு முதலில் உகரை தொலை வைத்தார்கள் பின்பு பிலால் காமத் கூற நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அசர் தொழுகையை தொலை இந்த இரண்டிற்கும் இடையில் நபி அவர்கள் எந்த தொழுகையையும் தொழவில்லை பின்பு தங்களது வாகனத்தில் ஏறி தான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார்கள்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 அங்கு மஹ்ரீப் இஷா இரண்டையும் ஒரு ஆதான் ரெண்டு காமத் கூறி தொழுதார்கள் ரெண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் எந்த தஸ்பீகம் செய்யவில்லை காலை வரை ஓய்வெடுத்தார்கள் ஃபஜிர் நேரமானவுடன் பாங்க காமத் கூறி காலை தொழுகையை நிறைவேற்றினார்கள் பின் மஷ் ஹரமுக்கு ஒட்டகத்தில் வந்து சேர்ந்தார்கள் அங்கு கிவ்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு தக்பீர் தஹ்லீல் தஸ்பீக் துஆ போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தார்கள் சூரியன் உதயத்திற்கு முன் அங்கிருந்து புறப்பட்டு மினா வந்தடைந்தார்கள் அப்போது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 பிறகு கத்திய அலி ரஃபுல்லா வன்பு அவர்களிடம் கொடுக்க மீதமுள்ள முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அலி ரஃபுல்லா வன்பு அறுத்தார்கள் நபி சொல்லா வலைவாஸ்லம் அலியை தங்களது குர்பானியில் கூட்டாக்கியிருந்தார்கள் ஒவ்வொரு ஒட்டகையிலிருந்து ஒரு சதை துண்டு வீதம் எடுத்து சமைத்து தானும் அலியும் சாப்பிட்டார்கள் ஆனத்தையும் குடித்தார்கள் பிறகு அங்கிருந்து வாகனம் மூலம் காபத்துல்லா வந்தார்கள் அங்கு நுகர் தொழுதுவிட்டு ஜம் ஜம் கிணற்ற அருகே வந்தார்கள் அங்கு முத்தளிப் கிளையினர் ஜம் ஜம் கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மக்களுக்கு வழங்கினார்கள் அவர்களை பார்த்து முத்தலிப் கிளையினரே நன்றாக நீர் இறைத்து வழங்குங்கள் உங்களுடன் போட்டியிட்டு மக்களும் தண்ணீரை இறைக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் நானும் உங்களுடன் சேர்ந்து தண்ணீர் இறைப்பதில் பங்கு பெறுவேன் என்றார்கள் முத்தலிப் கிளையார் ஒரு தண்ணீரை இறைத்து கொடுக்க நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அதிலிருந்து குடித்தார்கள் ஆதாரம் சஹீ முஸ்லீம் அன்றும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் முற்பகலில் மக்களுக்கு உரையாற்றினார்கள் அப்போது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கோவேறு கழுதை மீது இருந்தார்கள் அலி ரஃபியல்லா நபி அவர்களின் உரையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்க மக்கள் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் செவிமடுத்தார்கள் தங்களது இன்றைய உரையில் நேற்று கூறிய சிலவற்றையும் சேர்த்து கூறினார்கள் ஆதாரம் சுனன் அபு தாவூத் அபு வக்ரா வாயிலாக இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹ் அலேஹி ஆகியோர் அறிவிக்கின்றார்கள் பிறை பத்தில் நபி சல்லாஹ் அலிவாஸ்லம் எங்களுக்கு உரையாற்றினார்கள் காலம் அல்லஹ் வானங்கள் பூமியை படைத்த தினத்தின் அமைப்பை போன்றே இருக்கிறது ஆண்டு பன்னிரண்டு மாதங்கள் கொண்டது அவற்றில் நன்கு கன்னியமிக்கது துல் காதா துல் என்று தொடர்ந்து வரும் மூன்று மாதங்களும் ஜுமாத்த அல் ஊலா ஆகிய இரண்டிற்கு மத்தியில் ரஜப் மாதமும் ஆகும் பிறகு இது எந்த மாதம் என்று நபி சொல்லா அலிவாசல்லம் கேட்க அல்லாஹும் அவனது தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று கூறிவிட்டோம் நபி சொல்லலாஹ் அலிவாசுலம் சற்று நேரம் அமைதியாக இருந்ததும் நபி அவர்கள் இதற்கு வேறு பெயர் இடப்போகிறார்களோ என்று எண்ணினோம் இது துல்ஹஜ் மாதம் இல்லையா என்று கேட்க ஆம் துல்ஹஜ் மாதம்தான் என்றோம் இது எந்த ஊர் என்று நபி சொல்லலா அலேவாஸ்லம் கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதரும் நன்கறிந்தவர்கள் என்றோம் நபி சொல்லாஹ் அலைவம் அமைதி காத்தபோது இதற்கு வேறு பெயர் கூறுவார்கள் என எண்ணினோம் இது அந்த ஊர் இல்லையா என்று கேட்க நாங்கள் ஆம் அந்த ஊர் என்று கூறினோம் பின்பு இன்றைய தினம் என்ன நாள் என்று நபி சொல்லலா அலி வல்லம் கேட்டார்கள்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 நேரடியாக கேட்பவர்களை விட விளக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் என்று கூறினார்கள் ஆதாரம் மேலும் பிரசங்கத்தில் நபி அலி வசலம் கூறினார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும்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 பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் மினாவில் தங்கி ஹஜ்ஜ் கடமைகளை நிறைவேற்றிக்கொண்டும் மார்க்க சட்ட மக்களுக்கு கற்றுக் கொண்டும் இருந்தார்கள் இப்ராஹிம் அலை சொல்லாத் அவர்களின் மார்க்கத்தின்படி நேரிய வழிகளை நிலைநிறுத்தி இணை வைப்புடைய அடையாளங்களையும் அடியோடு அளித்தார்கள் இந்த மூன்றில் சில நாட்களிலும் நபி சொல்லாஹ் அலேவாசலாம் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் சர்ரா பின் து என்ற பெண்மணி வாயிலாக ஒரு அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது நபி சுல்லா அலைவாஸ்லாம் எங்களுக்கு பிற பன்னிரெண்டில் உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் தஷ்ரிக் பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று நாட்களில் இது நடுநாளல்லவா என்று வினவினார்கள் தொடர்ந்து பிறை பத்தில் ஆற்றியது போன்றே இன்றும் உரை நிகழ்த்தினார்கள் ஆதாரம் சூனன் அபுதாவுத் நபி சொல்லாஹ் அலேவஸ்லாம் அவர்களின் இந்த உரை நபியே உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் மக்காவின் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீங்கள் கண்டால் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உங்களது இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருங்கள் நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் நூற்றி பத்து வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை என்ற அத்தியாயம் நஸ்ரி இறங்கியதற்கு பின் நடைபெற்றது துல்ஹ் பிற பதிமூன்றில் நபி சலல்லா ஹலிவஸ்லம் மினாவிலிருந்து புறப்பட்டு அப்தஹ் என்ற இடத்திலுள்ள கினானா என்ற கிளையினரின் இடத்தில் அன்று பகலும் இரவும் தங்கியிருந்தார்கள் அங்குதான் லுஹர் அசர் மஹ்ரிப் இஷா துளுதார்கள் இஷாவுக்கு பிறகு சிறிது தூங்கிவிட்டு காவாவிற்கு வந்து தவாஃபுல் விதா நிறைவேற்றினார்கள் மக்களையும் அதை நிறைவேற்ற பணித்தார்கள்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 ரோமர்களின் ஆளுநராக மஹான் பகுதியில் உள்ள பர்வா இவ்ன ஜுதாமி இஸ்லாமை ஏற்ற போது அவரை கொடுமைப்படுத்தி கொண்ட நிகழ்ச்சியை முன்னர் விவரித்துள்ளோம் ரோமர்களின் இந்த அடக்குமுறைகளையும் அத்துமீறலையும் முடிவுக்கு கொண்டு வர பெரும் படை ஒன்றை ஹிஜரி பதினொன்றில் நபி சொல்லா ஹலைவசலம் தயார்படுத்தினார்கள் ரோமரின் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீன் பகுதியில் பல்கா தாரும் எல்லைகள் வரை சென்று எதிரிகளை எச்சரித்து வருமாறு அந்த படைக்கு ஆணையிட்டார்கள்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 அவருடன் புறப்பட தயங்கினார்கள் இதை கண்ட நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவரது தலைமையை இடித்துரைத்தீர்கள் என்றால் இதற்கு முன் அவரது தந்தையின் தலைமையையும் இடித்துரைத்திருப்பீர்கள் அல்லாஹுவின் மீது அவர் தலைமைக்கு ஏற்றவரே தகுதியானவரே மக்களில் எனக்கு மிக நேசமானவர்களில் அவரும் ஒருவரே அவருக்கு பின் நிச்சயமாக இவரும் எனக்கு நேசமானவர்களில் ஒருவரே ஆதாரம் சாகி உல் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு மக்கள் எல்லாம் உசாமாவின் படையில் சேர்வதற்கு ஆர்வத்துடன் குழுமினார்கள் உசாமா ரதி அல்லாஹ் வன்பு படையை முழுமையாக ஒழுங்குபடுத்திக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜுர்ஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள் இந்த தருணத்தில் நபி சொல்லல்லா அலிவாசலம் நோய் வாய்ப்பட்டார்கள் என்ற துக்கமான செய்தி கிடைத்தது அல்லாஹுவின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக சற்று தாமதித்தார்கள் இந்த படை அபுபக்கரதியாஹ் வன்பு ஆட்சியின் போது புறப்பட வேண்டிய முதல் இராணுவப் படையாக அமைய வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்து விட்டது ஆதாரம் சாஹில் புகாரி இப்னோ ஹிஷாம்